தேவனுடைய புருசுநாமத்திற்கு மைம உண்டாவதாக இப்பொழுது திருச்சபையின் தலைமையும் அப்போ சிலருமான பாஸ்டவே ஜெயசுதாசன் அவர்கள் தேவ செய்தி வழங்குவார்கள் கர்த்தர்க்கு பயப்பட வேண்டும் கர்த்தர்க்கு பயப்படும் பயம் என்றால் என்ன தீமையை விட்டு விலகுவதே கர்த்திற்கு பயப்படுகிற பயம் கர்த்தருடைய வழி நெருக்கமும் எடுக்கமுமாம் அந்த எடுக்கமான வழியில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் எலிசபெத்து என்பவர் தேவனுடைய வழியில் சரியாய் நடந்தபடியால் அவரை பாக்கியவதி என்றார்கள் ஆசீர்வாதம் வரும் வேளையில் உடன் சோதனையும் அதிகரிக்கும் பட்சத்தில் விசுவாசத்திலும் நீதியிலும் நிலைத்திருக்கும் பொழுது ஜீவ கிரீடத்தை பெற முடிகிறது என்பது பற்றி வேதத்தின் அடிப்படையில் தெளிவாக பேச வருகின்றார்கள் யாவரும் கேட்டு தேவாசிர்வாதம் பெற்று செல்ல அன்புடன் அழைக்கின்றோம் மறுபடியும் இந்த வாரத்தின் முதல் நாள் ஆகி இந்த பரிசுத்த நாளில் நாம் திருச்சபை ஆகி வந்து ஆண்டவர் ஆய் ஒரு பரிசுத்தார் அதனை ஏறெடுக்க முடியாத தேவன் எல்லோருக்கும் அருளியும் நல்ல கிருபைக்காக நம்ம ஆண்டவர் ஸ்தோதரிபமாக தேவனுக்கு மய்மை இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் தேவனை ஆராதிக்கிற மக்களிடத்தில் தேவனுடைய பிள்ளைகள் இருக்க வேண்டிய எதிர்பார்ப்பு என்ன என்று நாம் ஒரு சில வசனங்கள் மூலமாக அறிந்து கொள்ள கருத்து நமக்கு செய்வாராக நம்ம அடிக்கடி வாசிக்கின்ற சங்கீதம் தான் இது ஆனாலும் இந்த சங்கீதத்தில் மூன்று காரியங்கள் இந்த முதலாவது வசனத்தில் மூன்று காரியங்கள் எழுதியிருக்கின்றது அந்த அப்படினால இவைகளை தியானித்து நாமும் இன்னும் கருத்தருக்கு பயப்படுகிற பயத்துக்குள் ஆழமாகி செல்வதற்கு ஆண்டவர் நமக்கு செய்வாராக ஆதிக்கிற மக்களிலும் பெரும்பகுதி மக்கள் இந்த அருமையான சத்தியத்துக்குள் வந்த இந்த வேதத்தை அறிந்த பிறகும் மறுபடியும் பிறந்த பிறகும் இல்லை குடும்ப வாழ்க்கையில் பயபக்தி இல்லை வேலைகளில் பயபக்தி இல்லை பெரியவர்களுக்கு முன்பாக பயபக்தி இல்லை பற்பல வகுதியிலேயும் பயபக்தி அற்ற நிலையில் மக்கள் வாழ்கின்ற காலத்தில் நாமோ கத்தரிக்கு பயப்படும் ஆண்டு நம்மை தேவனை நாம் சரியாக அறிந்து கொள்வோமானால் அதாவது பயத்தோடு கர்த்தரை நாம் ஆராயத்து நடக்கத்தோடு சங்கீதம் முதலாவது வாக்கியத்தை ஒருவர் காரியங்கள் இந்த வசனத்தில் பாக்கியவான் கருத்தருக்கு பயப்படுகிறது ஒரு வழியிலே நடக்கிறது அவர்களை கர்த்தர் பாய்க்குவான்கள் என்று அவர்களை முடிசூட்டுகிறார் என்று வேதம் சொல்கிற அப்படின்னால ஆண்டவர்களை நான் சோதரிக்கிறேன் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக அது அப்படினால் தேவனுடைய பிள்ளைகளை தேவனுக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும் என்று தேவனுடைய திருவாக்கு சொல்கின்றது கர்த்தருக்கு பயப்படுகிற அவர்கள் பெரியவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் சிறியவர்களாயிருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவர்கள் ஏழைகளோ பணக்காரர்களோ அவர்கள் எந்த நிறமுடையவர்களோ அவர்கள் எப்படி கல்வி கற்றவர்களோ கல்லாத ாலும்ர்திறியார் வாக்கத்தைப்பதாக இருபத்தி சங்கீதம் ஒன்று முதல் நான்கு வரைக்கும் வாசிக்கும் போது அவர்களுக்கு கூறப்பட்டிருக்க ஆசீர்வாதங்களை பார்க்க முடியும் மற்றபடி கச்சேரிக்கோ அல்லது திருடர்களுக்கோ இன்னும் பல விதமான அது போகாது அவன் சாப்பிடுவான் பாக்கியமும் குடும்பத்தில் <usik> முடிக்கட்டார் வெளியே போகும் எடுக்கும் போதெல்லாம் எதிரிகளாக இருக்க மாட்டார்கள் எப்படி இருப்பார்கள் ஒ கண்களை போல பந்திய சுற்றிலும் இருப்பார்கள் கிடையாது யாரை கொண்டு யாரையும் திருத்த முடியாது ஆலோசனை மாற்றவும் முடியாது என்ன கர்த்துக்கு பயந்து அவர் வழியிலே நாம் நடக்க வேண்டும் பயப்பட வேண்டும் இவை தீமையை விட்டு விலகுவது கத்தரிக்கு பயப்படுகிறதம் எண்ணுகிறேன் வாழ்க்கையை வைத்துக் கொண்டு ஆலயத்தில் வந்து நாம் பயபக்தி உள்ளவர்களை போல காணப்பட்டால் அந்த பயபக்தியிலே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை என்று நாம் காணுகிறோம் அது வீணான பக்தி என்று சொல்லி இருக்கின்றது திக்க பிள்ளைகளை உதவிடும் அவர்களை ஜாரிக்கிறதும் உலகத்தால் கரையப்படாத காத்துக்கொள்கிறதும் பிதாவாகித்தவனுக்கு முன்பாக அரசு இல்லாத சுத்தமான பக்தி தேவனுக்கு மயிமை உண்டாவதாக அப்படி இல்லாத பக்தி மாசற்ற பக்தி சுத்தம் இல்லாத பக்தி கலகம் உள்ள பக்தி என்று நாம் காணுகின்றோம் ஆன அப்படி பிள்ளைகளே வேதத்தில் எழுதிருக்கின்ற பிரகாரம் அவருடைய கற்பனைகளை கை தான் கர்த்தர் தேவ நன்மையை வைத்து கொண்டு காத்திருக்கிறார் என்று நான் வேதத்தில் நாம் பார்க்கின்றோம் ஹலேயா ஹலேயா அருமையானவர்களே அந்த பிரகாரம் செய்து நாம் தேவாசிர்வாதத்தை பெற்று கொள்வோமாக ஒரு வீட்டில ரோடியக்காரர் குடும்பம் கணவனும் மனைவியும் அந்த அம்மா அவர்களும் ரொம்ப படித்தவர்கள் பெரிய வீட்டில் உள்ளவர்கள் அவர்கள் அதாவது ஒரு பக்தி உள்ள குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆனால் நம்முடைய சத்தியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறத்தார்கள் அவர்கள் வேர்வகையாக கிரியசைய ஆரம்பித்தார்கள் கணவன் சொன்னார் ஒரு நாள் கத்தோடைய வருகை இருக்கும் அந்த நான் போய்விடுவேன் நீர் நீங்கள் அன்றை கைவிடப்படுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டே இருந்த ரிலேயில் பார்க்கலாம் கத்தடி வருகிற நீர் போகிறாரா நான் போகிறான்னா பார்க்கலாம் என்ற போட்டி அவர்களுக்குள்ளே நடந்தது அவர் சொன்னால் நான் கற்பனை வேத வசனத்தை தான் சொல்லுகின்றேன் அறுபடியால் தேவனுக்கு பயப்படுகிறதுனால் என்ன தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்ன தேவனுக்கு பயப்படுகிறது தீமை விட்டு விலகுவது கத்தனுக்கு பயப்படுகிற பயம் அந்த பயம் ஒன்றிலே இல்லாதபடியினால் நீ கத்தர் வருகையிலே போக முடியாது அந்த நாளிலே நீ கைவிடப்படாத சூழ்நிலை முறைக்கு ஏற்படும் என்று ரெண்டு பேருக்கும் தினாமும் இரவுல தூங்க போகும் ஒரு வாக்குவாதம் நடந்து கொண்டே இருந்தது ஒரு நாள் இரவு அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு தரிசனம் உண்டானது ஒரு பெரிய கைத்து கயிறு கை கயிறனால செய்யப்பட்ட ஏணி ஒன்று மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது அப்படியே அந்த சொல் விருந்து விருந்து உருண்டு உண்டு உருண்டு கொண்டு வந்து இந்த கணவனுடைய கிட்ட வந்ததும் அந்த ஏணில ஒருவர் அங்கிருந்து வந்திருக்கிறார் அவர் வந்தவர் இந்த கணவனை அம்மாவுடைய கணவனை இப்படி கை போட்டு இப்படி பிடித்து அந்த ஏனியோடு சுட்டிக்கொண்டு மேலே கொண்டு போய்விட்டார் அலறு என் கணவன் போய்விட்டாரே சொன்ன செய்வது அந்த நேரம் தான் அவர் பாத்ரூமுக்கு போயிருந்திருக்கிறார் கணவனை காணவில்லை நடந்து ஒரே அலர் வீடுபுறம் அலர்கள் அவர் என்ன என்னென்னு ஓடி வந்து பாத்ரூம் போயிட்டு அரகறையாக ஒளி ஓடி வந்திருக்கிறார் ஒளி ஓடி என்னமா என்னமா அது எனக்கு உடம்பெலாம் நடுங்குது இப்படி உங்களை கடவுள் எடுத்து கொண்டு போய்விட்டார் நான் கைவிடப்பட்டு போய்விட்டேன் என்று சொன்ன அதோம் நாங்கள் அப்போ வராசில் இருக்கிறோம் லாட்டில் இப்போவே போய் பாசறப்பாருங்கள் மணி ரெண்டு அவர் சொன்னார் இப்பொழுது போனால் லாட்டில் என்ன நினைப்பார் வாட்சிவான் உள்ளே விடுவானா இப்பொழுது அதன்படியால் உங்கள் சொப்பனத்தை யான்கிட்ட சொல்லு என்று விவரமாக சொன்னார் சொன்னேன் அனுப்பினர் அந்த நாளிலே பார்த்துக் கொள்ளலாம் என்று அந்த நாளில் ஒன்றை பார்க்க முடியாது இமைப்பொழுதிலே வந்து ரெண்டு பேர் படுக்கையில் இருப்பார் ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார் ஒருவர் கைவிடப்படுவார் அப்படி இருக்காதபடி ரெண்டு பேரும் அதாவது பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் ரெண்டு பேரும் இறைவனுடைய வருகையில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமானால் அவர் இந்த உலகத்தில் எப்படி நடக்க வேண்டும் தேவ பக்தி உள்ளவர்களா தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு அவர்கள் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார் ஹலேலோயா அப்படித்தான் கத்திர வரிகளை நடக்கும் அருமை ஆனவர்களே அது கணவனாக மனைவியாக இருந்திருக்கிறான் அதாவது தகப்பனும் பிள்ளைகளும் இருந்திருக்கிறான் ஆனாலும் கத்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு வேண்டும் என்று இறைவாக்கு சொல்கின்றது ஹலைலோயா அப்பொழுது பார்க்க முடியாது அப்பொழுது ஆயத்தப்பட முடியாது அப்பொழுது ஞானசாக எடுக்க முடியாது அப்பொழுது பரசுத்தாய் பெற முடியாது அப்பொழுது நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள முடியாது அந்த நேரம் அதற்கு என்று கொடுக்கப்படுகிற இதுவாக இருக்கிறது அருமையான பிள்ளைகளை பார்த்து கத்த வார்த்தை சொல்லுகின்றது கத்தருக்கு பயப்படுகிறவர்கள் வழியில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த பிரகாரம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது அவருடைய கைன் பிராசத்தை அவர்களே சாப்பிடுவார்கள் வாங்குறது பொத்தலான பயிலை போட்ட மாதிரி அது இருக்காது தேவருடைய கற்பனைகளை கை கொள்ளாமல் நாம் எவ்வளவுதான் பாடுபட்டாலும் சம்பாதித்தாலும் பொத்தலான பயிலை போகிற மாதிரி அது போய்விடும் எங்களுடைய கடன்களும் தீருகிறது இல்லை பிரச்சனைகளும் தீர்கிறது இல்லை என்று அதாவது கர்த்தர் சொல்லுகின்றார் ஆனால் அப்படினாலும் தேவருடைய நாம் இந்த நாட்களில் என்ன பார்க்கிறோம் என்றால் கர்த்தருக்கு பயப்பட பெரிய அந்தவர் ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகின்றது அது என்ன கர்த்து பயப்படுகிறது என்றார் தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவை புரட்டுவாயும் பஞ்சகமான காரியங்களை நம்மளை வைத்துக் கொண்டு கர்த்தனுக்கு பயப்படுகிறோம் என்றார் அது தேவனை ஏமாற்றுகிற காரியமாக இருக்கும் என்று வேதம் சொல்கின்றது அது எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் நமக்கு ஒன்றை சொல்லியிருக்கும் போது ஒன்றை சொல்லும் போது உடனே செய்ய என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் ஹலா அலேலுயா அலேலுயா கர்த்தனுக்கு பயப்படுகிறது என்றால் தீமை விட்டு விலகுவது என்று வேதம் சொல்லுகிறது இரண்டாவதாக அதாவது வெளிப்படுத்துற விசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஏழாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் வெளிப்படுத்தல் பதினான்கு வசனம் ஏழு அருமையானவர்களே தேவாலயத்தில் வந்திருக்கும் போது இப்பொழுது நம்முடைய மக்கள் நேற்று சனிக்கிழமையில நான் பார்த்தேன் ஒடியைக்காரர்கள் நிறுத்தினாலும் நம்முடைய பிள்ளைகள் சோத்திரம் சோத்திரம் தோத்திராம் தோத்திரம் என்று கத்தனை நான் பார்த்தேன் ஆனால் ஒரு வாய் இந்த பிரசுத்த நாடிலும் அதாவது மௌனமாயிருக்கின்றது தேவனை துதிக்கும் போது எல்லோரும் சமையல்லாம் கத்தனை துதிக்கும் போது சில மௌனமாயிருக்கிறது அது கத்தனுக்கு பயப்படுகிற பயம் அல்ல என்று இந்த சொல்லு வாசுக்கு பயந்து அவரை அவரை மகிமைப்படுத்த வேண்டும் தேவ பயம் என்றால் என்ன அதாவது பரலகத்தில் ஒரு ஆராதனை நடக்கிறது பாருங்கி மூடி ரெண்டு சிறைகளால் சரீரத்தி மூடி ரெண்டு சிறைகளால் பறந்து தேவனாய்க்கு என்று வாசல்களின் நிலைக்கால்கள் அசையும்முடியாக அங்கே ஒரு ஆராதனை நடக்கிறது நான் பார்க்கிறேன் பயப்படுகிறதுக்கு முடியாது அவ்வளவு மகாபுரிய தேவனைத்துக் கொண்டிருக்கிறோம் எல்லும் மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது தேவனுக்கு பயந்து அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் உடையினாலையும் அப்படிப்பட்டவர்களை ஆசிர்வதிக்கிறார் என்று திருவாக்கு சொல்லுகிறது இருபதாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை கற்பனையில் ஒன்று கூர்ந்து என் கற்பனை தலைமுறை மட்டும் இறக்கம் செய்கிறவராக இருக்கிறேன் அவர்களே தேவன் மேல்லை மனிதன் மேல் இரக்கமாக பெற்றுக் கொள்கிறது சொல்லுகிறது சகாயம் செய்ய கிருபை அடைய தைரியமாய் கிருபாசன தண்டை சேர கடவோயா பாவங்களை அறிக்கை செய்து இறக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கின்றது அறுபடியால் தேவன் பிள்ளைகளை தேவனுடைய கற்பனைகளை கை தேவனில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிற தேவன் இரக்கமாக இருப்பார் அலையா அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று நாம் காணுகின்றோம் தேவ நேரம் இரக்கமாயிருந்தால் நமக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டுகளை கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்று கருத்து சொல்லுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிறார் தீமையை விட்டு விலகுவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் கற்பனை கை கொள்கிறவர்கள் ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தை வைக்கிறவராக இருக்கின்றார் அந்த இரக்கத்தை நாம் பெற்றுக் கற்பனைகளை கைகொள்ள வேண்டும் கருத்தரை நாம் மகிமை பயப்படுகிற பயம் என்று சொல்லும் போது நம்முடைய முதற் வேண்டும் பிரமாணங்களை யாரும் கைகொள்ளவில்லையோ அவர்கள் தேவனுக்கு பயப்படவில்லை என்பது அதனுடைய பொருள் வயல ஒருவருக்கு பாட்டத்தை கொடுத்திருக்கிறார் என்று வைத்துக் அந்த வயலை பாடத்துக்கு எடுத்தவர் அஞ்சில் ஒன்று கொடுத்து விட வேண்டும் என்று பேசி கொடுத்துருக்கிறது இவர் அத்தனையும் அறுவடைஸ் செய்து வீட்டுக்கு கொண்டு போய்விட்டார் என்று சொன்னால் அந்த ஓனர் என்ன செய்வார் வயலுக்காரர் என்ன பண்ணுவார் வயலை பெற்றுக்கொள்ள திரும்ப பெற்றுக் கொள்வதற்காக வருவார் என்று நான் பார்க்கின்றோம் நம்ம கொடுத்துருக்கிற ஜீவன் பலன் சுகம் பலன் ஆரோக்கியம் ஹெல்த்து நம்ம கொடுத்த எல்லா காரியங்களும் இறைவனால் கிடைக்கப்பட்டவை அலையிலையா அலையிலயா அதனால் நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகின்றது ஒருவர் கேட்டார் என்னிடத்தில் வந்த நாள் அதாவது என்னிடத்தில் கேட்கிறாங்க ஐயா புதிய பாட்டில் தசம பாகம் கொடுக்க முடியும் எங்கே என்று கேட்குறாங்க என்று சொல்லி சொன்னாங்க புதிய பாட்டில் சொல்லியிருக்குது ரசவ பாகம் என்று எழுதாமல் இப்படி எழுதியிருக்கிறது வேதபாரகர் பரிசுகளுடைய உங்கள் நீதி அதிகமாக தேவிடராட்சியத்துக்குள் பிரவேசிக்க மாட்டீர்கள் சீரகத்திலும் மறுக்குழந்திலும் வெந்தயத்திலும் சேலவத்திலும் தசமாக கொடுத்தார்கள் வாரத்துக்கு ரெண்டு தடவை உபவாசித்தார்கள் அந்த நீதியில் உங்கள் நீதி அதிகமாக இறாவிட்டால் நீங்கள் தேவடர் ராட்சியத்துக்குள் வர முடியாது ஏன் எப்படி எழுதடுமா எல்லாவற்றிலும் தசமாக காணிக்க எப்படி எழுதடுமா வேதத்தில் முழுவதும் இருக்கிறது நாம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் பண்ண வேண்டும் அப்படிப்பட்ட தேவன் இரக்கமாக இருக்கின்றார் அவர்களுக்கு தேவன் நன்மை அருகே அவர்களுக்கு ஆசிர்வதிக்கிறார் அவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இங்கே ஆதி ஆகம இருபத்தி அதிகாரம் பதினொன்று முதல் பதிமூன்று வரைக்குள்ள வசனங்களை வாசிக்கின்ற போது ஆபரகமை குறித்து இங்கே காணுகின்றோம் அபர்ஹாமுக்கு அதாவது பதினைந்து வருடங்களுக்கு இருபத்தைந்து வருடங்களுக்கு பிறகு ஆண்டு ஒரு வாக்கு முதல்வனாகிய ஈசாக்கை கொடுத்தார் அந்த ஈசாக்கை பெற்றுக் கொண்டார் அந்த ஈசாக்கு வயது பதினான்கு நிறைவடையும் போது ஒரு நல்ல வட்டசாட்டமான இருக்கும் போது ஆண்டவர் ஒரு இந்த ஆபரக பெற்றுக் கொள்ளும் நடந்தா பெற்றுக் கொண்ட பிறகு சொல் கேட்கிறானா நம்முடைய வார்த்தையை மதிக்கிறானா நமக்கு பயப்படுகிறானா என்று காண்பதற்காக இந்த ஆபரகாம் இடத்துல சொன்னார் மகனே ஆபரகே என்னுடைய மகனாக ஈசாக்க அழைத்து கொண்டு போய் மோரியா மலை எனக்காக பலி செலுத்துவாயா என்று கேட்டார் அவர்களேனுக்கு பயப்படுகிற பயம் முடையாக எப்படி இருந்தார் பாருங்க அவர் தேவனுக்கு பயப்படுகிற உண்மையான மனித உடனே கீழ்படிந்தார் கத்தராய் தேவன் அவரை நிறைவேற்ற வந்து விட்டார் வந்து ஏரி இன்னொரு ஜவம் பண்ணி பார்ப்போம் என்று அவர் பார்க்கவில்லை தேவனுக்கு பயப்படுகிற பாயோலா அவ்வளவு காட்சிப் பொருளாக இருக்கிறார் ஆனால் அவனை பலி செலுத்துவாய் கட்ட கேட்கிறார் பலி செலுத்துவேன் என்று சொல்லி பலி செலுத்த போய் காலை கை கெட்டி விறகு மேலே தூக்கி கடத்தி எனக்காக ஒப்படுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் தேவனுக்கு பயப்படுகிற்கிறேன் வாழ்க்கையிலேயும் பல பரீட்சைகள் பரிசோதனைகள் வைக்கப்படும் வைக்கப்படும் போல உள்ளதே கத்தர் சொல்லுவார் பயந்து கத்தாவிய சொல்லும் அப்படியே கேட்கிறேன் சொல்லுவோம் நான் கேட்கிறேன் என்று கேட்ட சாமுகளை போல அப்படியே கேட்டார் கேட்டு இவருடைய பயபக்தி மூன்று நாள் பரிசோதிக்கப்பட்டது அங்கிருந்து கால்நடையாக வேலைக்காரர்களோடு அவர் அந்த மழி மலையடி வார்த்தை செல்வதற்கு மூன்று தினங்கள் ஆகிவிட்டது ஒரு சொப்பனம் கேட்டால் ஒரு சத்தம் கேட்டால் ஒரு நாள் அந்த எழுப்புகள் இருக்கும் மறுநாள் யோசனை உண்டாகும் ஐயோ நாம் தவறாக செல்கிறோமா பையனை கூட்டி கொண்டு கொலை செய்ய போகிறோமே என்ன உண்டாகும் அவர் கடவுளை பற்றி அவ்வளவு அறிந்தது கலையிலேயா தேவனை பற்றிய அறிவு அவ்வளவுக்கு அவர்களில் இருந்தது ஒரு நாள் ஆயிச்சு நாள் ஆயி கிட்ட நெருங்கு நெருங்கு மகன் ஒரு கேள்வி கேட்டார் அப்பா எனக்கு ஒரு சந்தேகம் பலி செலுத்த போகிறோம் அதற்கு கத்தி இருக்கிறது எரிப்பதற்கு எரிக்கும் நெருப்பு இருக்கிறது எல்லாம் இருக்கிறது ஆடு இங்கே என்று கேட்டார் இளையிலயா இளைய இல்லையா தேவனுக்கு பயப்படுகிற மனிதனாகி ஆபிரகான் பதில் சொன்னார் மகனே தேவ பார்த்து கொள்ளப்படுவா ஏகவா ஈரே தேவ பருவத்தில் தேவன் பார்த்துக் கொள்வார் என்று சொன்னார் நான் கத்திரிக்கிறேன் அங்கே சென்று அவர் கொஞ்சமும் யோசிக்கவில்லை எங்கையும் பார்க்கவில்லை போய் மடமடமட என்று வேலையை செய்தார் பார்த்தார் கையை போடாதே பிள்ளையாண்டன் மேல் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே திரும்பி பார்த்தார் புதரில் ஒரு ஆடு சிக்கி கிடக்கலை அதை கொண்டுவது பள்ளி செலுத்தினார் மகனை உடனே ஆக்கி கூட்டிக் தேசமே இசையல் தேசமாக இருக்கிறது கலையிலேயா அவ்வளவு பெரிய ஜனப்பெருத்த ஒரு தேசமாக மாறிவிட்டது அருமையான தேவனிட பிள்ளைகளை இன்று உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கத்திரி எதிர்பார்க்கிறது கர்த்தனுக்கு பயப்படுகிற பயம் அல்லையா தேவனுக்கு பயப்படுகிற பயம் கர்த்த நமக்கு அழுகின்ற காரியத்தை உடனே செய்வது கர்த்தனுக்கு பயப்படுகிற தேவப்பனுக்கு ஒரு பிள்ளை பயப்படுகிறது என்று சொன்னால் தேவப்பன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தேப்பனுக்கு பயப்படுகிறது சொன்ன வார்த்தைக்கு கீழ்படியாமல் தவிர வார்த்தை கீழ்படியாமல் அப்பா நான் உங்களுக்கு பயப்படுகிற கனமழ்கிறேன் என்று சொன்னார் அது பொய் சொல்லுகிறது அதே மாதிரி கிறிஸ்து ஆராதிக்கிற பெருங்கூட்ட மக்கள் அந்த நிலையில் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் காணுகிறோம் இவர்களின் மத்தியில் நாமும் புதிய நாமந்தரிக்கப்பட்ட திருச்சபையாக கர்த்தரை ஆராதிக்கிறோம் அவர்களுக்கு நமக்குரிய வித்தியாசம் என்ன நான் வேதத்தில் எழுதிருக்கின்ற பிரகாரம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் அவைகளை செய்வதே க இருக்கிறது வேதம் சொல்லுகிறது அலையா அலு அலுயா தீமையை வெறுக்க வேண்டும் தேவனை நாம் அகிமைப்படுத்த வேண்டும் கற்பனன்படி நடக்க வேண்டும் தேவ நமக்கு கட்ட காரியத்தை உடனே நிறைவேற்றி விடு நம்மை எடுத்து சென்ற பரிசுத்வானுடைய வரலாறு நான் சொல்ல போனால் அதாவது நான் இப்பொழுது என்னுடைய கண்ணெதிராக படம் போல் இருக்கிறது இரவில் ஒரு மணி ரெண்டு மணிக்கு கத்தர் சொன்னாலும் உடனே பேக்கை தூக்கிக் கொண்டு உடனே ட்ரெஸ் பண்ணி கொண்டு சரி போகலாவா என்று நழைத்து கொண்டு போகிற ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்தார் என்று கேரி ஆசிரமத்தில் ஒரு ஃபார்ம் இருக்கிறது அங்கே ஒரு இடம் நமக்கு இருக்கிறது என்றால் இரவில் ரெண்டு மணிக்கு இங்கே இடத்துல ஒரு இடம் இருக்கிறது நீங்கள் போய் பார்த்து ஜெபம் பண்ணிவிட்டு வாருங்கள் அதே நான் என்னுடைய நாம் இமைக்காக சபைக்கு சொந்தமாக்கி தருவேன் என்று கத்தர் சொன்னார் அந்த பிரகாரம் உடனே புறப்படும் அந்த இடம் என்றால் எப்படி இடம் இப்பொழுது நன்றாக இருக்கிறது அப்படி வெறுக்காடு பேய்காடு பாம்புக்காடு அட்டகாசங்கள் அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த இடம் அப்படிப்பட்ட இடத்திற்கு இரவு நடந்து சென்றோம் அங்கே ஒரு பையனை காவலுக்கு வைத்திருந்தது அவனிடத்தில் சொல்லிவிட்டு நாங்கள் வந்தோம் ஐந்து ஆண்டு காலத்துக்கு பிறகு இறைவன் அந்த இடத்தை எந்த இறைவனுக்கு மகிமையா இந்த வார்த்தை பேசினால் நான் இந்த உடை அணிந்தார் இந்த காரியம் நான் செய்திருப்பது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா என் தகப்பன் வருத்தப்படுவாரா தேவ பயத்தோடு யார் நடக்கின்றார்களோ அவர்களை கருத்த தேவன பிள்ளைகளே கர்த்தரவைகளை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார் நம்மை பார்க்கின்றார் என்ன என்று கர்த்தர் பார்க்கிறார் அப்படி இல்லாத பட்சத்தில் நம்ம கர்த்துடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க இயலாது அறுபடல் தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் இரண்டாவது கர்த்தருக்கு பயந்து ஒரு வழிகளிலே நடக்கெண்டும்ருமைப்பல நூற்றி இருபத்தி எட்டு முதலாவது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் கத்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் மனிதர்களுக்கு முன்பாக வழிகளை வைக்கிறார் ஒன்று ஒன்று மரணத்துக்கு போகிற வழி ரெண்டு வழியை வைத்திருக்கிறார் இந்த வழியை சொன்னால் இன்னும் பலன் கிடைக்கும் இந்த வழியை சொன்னால் இந்நிலத்துல போய் சேரும் என்று ரெண்டு வழிகள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் காணுகிற ரோடு பிரிகத்துல அம்புகுறி போட்டிருக்க பாருங்க அதாவது இங்கே போற திருநெலிக்கு போகும்போது சென்னை வழிக்கு முன்னாலே அவர் அம்பு குறிப்போட்டிருக்கிற சென்னவழிக்கு போகிறது இப்படி போக வேண்டும் என்று அதில் சொன்னால் தான் போய்விட விட ஹைவேல போனால் அது வேறு இடத்துக்கு கொண்டு போய் விடும் பழையப்படி அங்கே வர ரொம்ப சரமம் என்று நாம் காணுகின்றோம் அதே ஒண்ணமாக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை நம்முடைய வாழ்க்கையில் நான் கத்தரிக்கு பயந்து அவர் வழியில் நடக்க வேண்டும் இறமையா இருபத்தி ஓரம் அதிகாரம் எட்டாவது வாக்கியத்தை ஒருவர் வாசிக்கிறார் அவர் ஜனங்களை நோக்கி என்னையும் அவர் நோக்கி இதோ நான் உங்கள் ஜீவ வழியையும் மரண வழியை வைக்கிறேன் உங்களுக்கு முன்னாலே ஜீவ வழியும் மரண வழி வைக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் தேவனுக்கு மயிமை உண்டாத உங்களுக்கு முன்னால ரெண்டு வழி வைக்கிறேன் உங்களை விருப்பத்துக்கு நான் உங்களுக்கு எங்க போக வேண்டும் என்று ஆசையா இருக்கின்றதோ எரி போக வேண்டும் என்று ஆசையா இருக்கிறதா போக வேண்டும் என்று ஆசையா நீங்களே செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் தேவராய் கத்ரா கத்ராசு இந்த வழியை காட்டுவதற்காகத்தான் இந்த பூமிக்கு வந்தார் என்று நாம் காணுகின்றோம் அலே லோயா ஹலே வழிகள் இருக்கிறது என்ற இந்த வழியை காண்பிக்க அவர் வந்தார் யோகான் பதினான்காம் அதிகாரம் ஆறாவது இங்கே ஆண்டவராய் இயேசு கிரிசு சொல்லுகிறார் பாருங்க அதற்கேசு நானே வழியும் சத்தியமும் இருக்கிறேன் நானே வழியும் சத்தியமும் இருக்கின்றேன் கற்றுடைய வழியில் நடக்க வேண்டும் கற்றுடைய வழி நடக்காமல் எந்த மார்க்கத்தில் இருந்தும் பிரயோஜனம் இல்லை கிறிஸ்துவத்தில் இருக்கிறேன் என்று சொல்வதிலும் பிரயோஜனம் இல்லை என்று நாம் காணுகிறோம் அதாவது பன்னோகத்துக்கு பிதாமிடத்துக்கு போவதற்கு வழிகாட்டி வந்தவர் வழியே அவர் நமக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார் அந்த வழியில செலுகிறவர்கள் பிதாவினிடத்துல வந்து சேர்வார்கள் என்று சொல்லுகிறார் என்ன தக்கமடைந்தார் பாருங்க அதாவது எங்க தாத்தா பாட்டி எல்லாம் அவர்கள் அவர்களுக்கு வருவான் என்று வேதம் தொடர்ந்து மீழ்படிந்தவராக இருந்தார் என்று எழுதியிருக்கிறது கீழ்படுகிறது பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்படுகிறது இல்லை மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு கீழ்படுகிறது இல்லை கீழ்ப்படுதல் இல்லை இன்று காணு எங்கும் தருணா எங்கும் ஸ்ட்ரைக்கு எங்கே போராட்டங்கள் போர்க்களங்கள் உலகத்திலே நடக்கிறது குடும்பத்திலேயும் நடக்கிறது பிள்ளைகள் ஆயுதங்கள் எடுத்து பெற்றோர்களை மிரட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கால அளவுக்குள்ளே நாம் வந்திருக்கின்றோம் அறுபடனாலும் தேவனுடைய பிள்ளைகளை இங்கே வேதம் என்ன சொல்கிறோம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் பெற்று பரிசுத்தாய் பெற்றது மாத்திரமல்ல சகலவற்றில் அவரே வழிகாட்டியாக இருக்கிறார் பன்னிரெண்டாவது வயதிலிருந்து முப்பதாவது வயது வரைக்கும் அவர் பேரண்ட்ஸுக்கு பெற்றோர்களுக்கே கீழ்ப்படைந்து இருந்தார் என்று வேதம் சொல்லுகின்றது அதாவது அவர்களுக்கு அவருக்கு எல்லாருமே அதாவது மனிதர்கள் தான் விசுவாசிகள் தான் பிள்ளைகள் தான் அவர் நமக்கு வழிகாட்டியாக வந்தவர் என்றால் விதிக்கப்பட்ட எல்லாவற்றையும் அவன் கைகொள்ள வேண்டும் வழியில் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறான் தேவனுக்கு மைமை உண்டாவதாக அருமையான தேவனுடன் இசை ஜனங்களைப் பற்றி வாசிக்கும் போது சிறவையல் ஜனங்கள் அதாவது அடிக்கடி ஆண்டு வழியை விட்டு அவர்கள் பின்மாறி போனபடினால அதாவது அவர்கள் இந்த நாட்களில் உயர்ந்த பருவத்தின் மேலே அவர்களுடைய அதாவது அழுகையின் சத்தம் ஓலம் சத்தம் கேட்கப்படுகிறது இங்கே இரமியா பக்தன் சொல்லுகின்றார் இரமியா மூன்றாவதிகாரம் இருபத்தி ஓராவது வாக்கியத்தை நாம் ஒருவர் வாசிக்கலாம் சத்தம் கேட்கின்றது தேவனுடைய வழியை விட்டுவிட்டபடியினாலும் தேவனாகி கத்தர் வகுத்த வழியை அவர்கள் விட்டுவிட்டு மறந்து போனபடியினாலும் தங்களுடைய அவர்கள் நடக்க ஆரம்பித்தபடியினால் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது அழுகையின் சத்தம் ஓலம் அழுகிற சத்தம் கேட்கு நாங்கள் ஒரு பள்ளியூரோ காமாண்டுக்குள்ளே ஒரு ஆராதனை செய்து கொண்டிருந்தோம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலாக இருந்த இடம் அது பழுதடைந்தபடினாலே அதை மாற்றி வேறு இடம் போய் நாங்கள் அந்த இடத்துல ஆராதித்தோம் எங்களுக்கு எதிராக இன்னொரு அம்மா இருந்தார்கள் ஒரு பந்தவசார்கள் நாங்கள் இரவில் பத்து பத்து மணிக்கு மேலே பதினொரு மணிக்கு மேலே அந்த இடத்துல போய் ராத்திரி மூறாயிரம் ஜபம் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் கத்திர அனுப்பி போவோம் எதிரமாக இருக்கிறார்கள் விடிய விடிய ஒரே அந்த ஜெபத்தில் ஒரு அழகு ஒரே அழகை அந்த காமனுக்கு இருக்கிற மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் அப்போ ஒரு நாள் ஒருவர் கேட்டார் ஐயா நீங்கள் வந்து பாடுறீங்க ஜபிக்கிறீங்க கேட்குறீங்க இவ்வளோ அருமையாக இருக்குது அந்த அம்மா ஒரே அழகையாக அழகுறாங்களே ராத்திரி பூரா இங்கே யாருக்குமே நிம்மதியாக தூங்க முடியல ஒரே ஒரு பதஷ்டமாக ஒரு கலக்கமாக இருக்கிறது என்று அவர்கள் கேட்டார் அவர்களுக்கு நாம் என்ன சொல்ல முடியும் அவர்களுக்கு ஏதாவது மறக்க வலைகள் இருக்கும் அதை சொல்லி அழுவார்கள் ஆயிருக்கும் என்று நாம் சொல்லிவிடு சொல்லிவிட்டோம் அதனால் இங்கே என்ன சொல்கிறது தெரியுமா அவர்களெல்லாம் அதாவது தேவன் விதித்த வழியை விட்டுவிட்டபடியா அதை வழியை தாறுமாறாக்கி தனது தேவனை மறந்தது நிமித்தம் அவருடைய சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் அழகின் சத்தமாக இருக்கிறது ஆராதனை சத்தம் எல்லாம் அழகின் சத்தமாக இருக்கிறது நாம பக்கத்தில் சில சத்தங்களை கேட்டுக்கொண்டு தான் இருக்கின்றோம் பாடல் பாடினாலும் ஒரே ஒப்பாரி வைக்கிற அந்த மாதிரி இருக்கின்றது யவமணினாலும் ஒரு ஒப்பாரி வைக்கிற சத்தம் போல மணியை கேட்கிறது அருமையான மனதில் அமைதி இல்லை சமாதானம் இல்லை அனுப்பினால் தேவோ சவத்தில் வரும்போது கடிகூறுதல் இல்லை இந்த நாட்களில் சில நம்மிடத்தில் வருவார்கள் சண்டே காலையில டிவன் சாப்பிடுக்கிறீர்களா சாப்பிட்டு விட்டீங்களா என்று நாங்கள் அவங்க சொல்லுவாரு இல்லை நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் இருந்தால் கடவுளை ஆராதிப்போம் என்று சொல்லுகிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை உபவாசம் இருந்து கடவுளை ஆராதிப்போம் என்று அவர்கள் சொல்வார்கள் ஏன் ஏன் உபவாசம் இருந்து ஆராதிக்க இது மனமகிழ்ச்சி நாள் இது கத்துடைய நாள் அல்லவா இதுல மகிழ்ந்து களிகூர்மடியாக அல்லவா சொல்லி இருக்கின்றது அறுபடி நாள் வழியில் நடக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இது களிகூறுதலின் நாளாகவும் இது மனமகிழ்ச்சி நாளாகவும் உண்டாக நம்முடைய ஆராதனை பாருங்க எவ்வளவு மாரங்கள் பிரச்சனைகள் யாருக்கும் இல்லையா எல்லாருக்கும் இருக்கிறது ஆனால் இந்த ஆராதனையில் வந்த உடனே என்ன மகிழ்ச்சி என்ன கழிகூறுதல் என்ன இது பாருங்க இதெல்லாம் நம்ம கத்துடைய வழியில் நடக்கிறதுனால் ஏற்படுகிற மகிழ்ச்சி என்று வேதம் சொல்லுகின்றது அவர்கள் தேவனை மறந்த உயர்ந்து அழுகின் சத்தமாக பிள்ளைகளை நாம் தொடர்ந்து கத்தடி வழியை பின்பற்றுவோம் என்னத்தில் நம்மில் இருக்க வேண்டிய காரியம் ஏன் என்றால் கத்துடைய வழி விட்டு ஒருபோதும் நாம் பிசகவே கூடாது கத்தர் காண்பித்த வழியிலே நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் வேலை அவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமில்லாதாக இருந்தது என்று நாம் காணுகின்றோம் கத்தர் அந்த வழியிலே அவன் போவது அவருக்கு அங்கே உருவிய பட்டைத்தோடு நின்றார் என்று நாம் காணுகின்றோம் அன்படினாலும் அவர்களுக்கு சமாதானமாக இருக்காது ஏ அவனுடைய வழியில் மகிழ்ச்சி உண்டு உலகத்தில் எத்தனை பெரிய பிரச்சனைகள் இருக்கட்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அலேலியா அலையா கர்த்தர் அவருடைய வழியிலே நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் நாம் தொடர்ந்து வழியிலே நடக்க வேண்டும் இந்த வழியில நான் போகும்போது சிலருடைய கேள்வி என்ன என்றால் முன்னாள் இருந்ததை விட இப்படி இந்த ஆலைக்கு வந்த பிறகு இங்கே வந்து உபதேசம் கேட்டு இந்த வழியை பின்பற்ற ஆரம்பித்த உடனே வாழ்க்கையில் பயங்கர நெருக்கங்களும் பயங்கர பிரயாசங்களும் ஏற்படுகிறது இது என்னையா என்று கேட்கிறாரு நாளுக்கு சொல்லி கொடுக்கிறோம் இதுதான் சரியான வழி வேலை இந்த வழி எப்படிப்பட்ட வழி இடுக்கமும் நெருக்கமுமான ஒரு வழி இது எங்கே போகிறது நித்திய ஜீவனுக்கு நேராய் போகிற பாதை இது எழுவியா பரலகத்துக்கு போகிற பாதை பாரு பெருசாங்க விசாம போய்க்கொண்டே இருக்கலாம் எந்த தட்டுப்பாடும் கிடையாது எந்த இடையூறும் கிடையாது ஒன்றும் கிடையாது இந்த வழியில அங்கே திரும்பினால் உரசரும் இங்க திரும்பினாலும் ஒரு சரும் இடுக்க மாத்திரம் இல்ல வழி நெருக்கமும் கூட ஒரு ஆள் போருக்குத்தான் வழி போய்கொண்டே இருக்க வேண்டும் பின்னால் பார்த்தால் உரசம் அப்படிப்பட்ட ஒரு வழி இந்த வழி என்று மத்திய ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வாக்கியத்தில் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியங்கள் இப்பதான் என்ன கூட்டம் என்ன கூட்டம் என்ன கூட்டம் பாருங்க நம்ம கொஞ்ச பேர் தானே இருக்கிறோம் இடுக்கமான வாசல் செய்ய பிரவேசிக்கிறவர்கள் போற வழி விசாலமா இருக்கிறது அதுல ஏராளமான பெயர் பிரவேசிப்பார்கள் அந்த வழி ரொம்ப லேசான வழி வழி வழியாக இருக்கிறது எப்படியும் எப்படியும் வாழலாம் என்று சொல்லப்படுகிற ஒரு வழிதான் கேட்டு போகிற வழி அனுப்பினால் தேவையான பிள்ளைகளுடைய கர்த்தருடைய வழி என்ன என்றால் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கின்ற ஒரு வழிதான் அந்த நித்தி ஜேவருக்கு நேராய் போகின்ற வழியாக இருக்கிறது அந்த வழிக்குள்ளே நாம் வந்திருக்கின்றோம் அது இல்லையா அந்த இடுக்கமான வழியில யார் உண்டு கர்த்தர் உண்டு வழிநடத்து வைத்து அதில் அவர்களை அழைத்து செலுகிறான் என்று நாம் காடுகின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாட்களின் கற்றல் என்ன சொல்கிறது கர்த்தனுடைய வழி கத்திய வழி அது நெடுக்க நெருக்கமான இடுக்கமான வாசல் ஆஹ் பலர் பல வகையாக சொல்லுகிறத நாம் காணுகிறோம் அருமையான இதிலே நாம் மிரண்டு விட வேண்டாம் இதுல சோர்ந்திட வேண்டாம் இதை நாம் இந்த புலக வாழ்க்கைக்காக அல்ல இந்த வழிக்குள்ளே வந்தது இந்த வழிக்குள்ளே நான் வந்தது எதற்காக நித்தியுள்ள வழியை நான் பின்பற்றுவாக அருமையான தேவ பிள்ளைகள கத்திற்கு பயந்து அவர் வழியிலே நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் அவன் பாக்கியவான் குடும்பம்யின் பிராசத்தை அவன் தான் சாப்பிடுவார் பிள்ளைகள் பந்திய சுட்டியில் உரிய மரக்கண்ணிகளை போல இருப்பார் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தர் சீவனில் இருந்து அவனை ஆசீர்வதிப்பார் என்று கத்துதம் சொல்லுகிறார்ோத்திருக்கிறேன் மனிதன் அதாவது தலக்கு இஷ்ணமான வழியை தெரிந்து கொள்ளுகின்றான் சொன்னார் ஒருவன் விதைக்க பெறப்பட்டான் விதைக்கும் போது அந்த விதை நான்கு வகையான நிலத்தில் விழுந்தது ஒரு வகையான நிலம் தான் நிலமாக இருந்தது அது மிகுந்த பலனை முப்பது அறுபது நூறுமாக பலன் கொடுத்தது மற்றவைகளெல்லாம் இடையில இடையில இடையில இடையில வேகாய் போய்விட்டது ஆனால் அந்த வழியை இந்த வழியை பற்றி சரியாக தெரிந்து கொள்ளாதவர்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் இந்த வழியை பற்றி சரியாக தெரிந்து கொண்டவர்கள் கொண்டு போட்டாலும் சரி மரணமே ஏற்பட்டாலும் சரி அவரை விட்டு நான் தீர்மான மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களை சேர்ப்பதற்காக இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர்களுடைய திருச்சபையை உருவாக்கி இருக்கிறபடினா ஆண்டவரை நான் சொந்திருக்கிறேன் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாக்கியத்தை நாம் ஒருவர் பாஸ் மனிதன் எப்பொழுதுமே தனக்கு செம்மையாய் தோன்றுகிறபடி நடக்க விரும்புவான் அந்த நேரத்தில் மற்றவர்கள் போதை ஆலோசனை உள்ளத்துல அவர் உரைக்கிறது வேதனைப்படுவார்கள் என்பது நாம் அறிந்து கொண்ட உண்மை வாசயலாம் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு மனிதனுக்கு செம்மையோன்று வழி உண்டு அதன் முடிவு மரண வழி ஆமா மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு முடிவு மரண வழி நித்திய ஜீவன் இரண்டாம் மரணமாகிய அந்த கடலுக்கு நேராக கொண்டு போகிற ஒரு வழியாக இருக்கின்றது அதுதான் மனிதனுக்கு செம்மையா மனிதனுக்கு விருப்பமாய் மனிதனுக்கு இருக்கின்ற ஒரு வழி போல அவனுக்கு தெரிகின்றது இந்த நித்திய ஜீவ வழி இருக்கிறது இயேசு கிறிஸ்து காண்பித்த வழி அந்த வழியிலே போவது அது இடுக்கமான வழியாக இருக்க முடிகிறார் எங்கும் நெருக்கமா இருக்கிறது எங்கு நடக்க முடியவில்லை திரும்பி பார்க்க முடியவில்லை முன்னேறிக்கொண்டே போக வேண்டும் உலகம் உலகத்தினுடைய ஆசாபாசங்களை விட்டு போகிறதே என்று எண்ணி மனிதர்கள் பழையபடியோ அந்த விட்டு போற பழைய வழியை சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள் அப்படி இல்லாதபடி தேவனுடைய பிள்ளைகள தேவனுடைய வழியிலே நடக்கிறவன் பாக்கியவான் கத்தனுக்கு பயந்து ஒரு வழியிலே நடக்கிறவன் எவரோ அவன் அவன் தான் பாக்கியவான் அவனோட பாக்கியவான் உலகத்துல ஒருவரும் சொல்லுா மூன்றாவது வாசிப்போம் பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் அவன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் பாக்கியவான் டையாட்டுல சகரியா என்று சொல்லப்படுகிற ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தார் அவருக்கு இருந்தார்கள் ஒழுங்காக நடந்தார் குழந்தைகள் குழந்தைகள் எம்மைக்குரிய ஆசீர்வாதம் அவர்கள் குறைவா இருந்த போதிலும் என்ன செய்தார்கள் கத்தரிட்ட கற்பனைகளையும் கட்டளைகளையும் ஒழுங்காக கை வந்தார்கள் என்று நாம் காணுகின்றோம் அவர்களுக்கு அந்திய அப்படிப்பட்டவர்களுக்கு கத்துடைய வழியிலே நடந்து கொண்டிருந்த அவர்களுக்கு தேவநாயக்கத்தில் செய்த நன்மைகளை எண்ணி அப்படி என்ன சொல்கிறார் பாருங்க லூக்கா முதலாம் அதிகாரம் நாற்பத்தி எட்டாவது வாக்கியத்தை ஒருவர் அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்பார்கள் விட்டு விலகாமல் இருந்தார்கள் என்று முதல அதிகாரம் முதல அதிகாரம் ஏழு வரைக்கு ராஜாவாகிய நாட்களில் அபியா என்னும் ஒருவன் அவன் மனைவி நியமங்களின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள் எலிசபெத் மறுபடியா இருந்தபடியால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது இருவரும் வயது சென்றவர்களாயும் இருந்தார்கள் வயது காலம் வரைக்கும் தேவனிட்ட கற்பனைகளையும் கட்டளைகளையும் விட்டுவிடாமல் கை கொண்டாருக்கு ஆகிவிட்டது எல்லாம் பார்த்தோம் ஒன்றை காணல எண்ணவில்லை அவர்கள் அதாவது தேவனுக்கே அவர்கள் ஊழியர் செய்தார்கள் அதாவது உலகத்தில் நான் தேடுகிறது என் ஆண்டவருடைய சரி பிதாவினிடத்திற்கு போக வேண்டும் பிதாவினிடம் சமூகத்திற்கு போக வேண்டும் என்ற இந்த எண்ணத்தோடு அந்த கால வரைக்கும் தேவனிட்ட கற்பனைகளையும் கட்டளைகளின் கற்பனைகளையும் போது ஆசாரிய வகுப்பு காலம் வந்தது அந்த காலத்தில் அவர் மகாபரிஷலத்துக்குள் சென்று பரிசுத்திக் அங்கே தேவது தோண்டி அவருக்கு தேவ வாக்கு கோரினார் மனக்கூர் குமாரம் பறக்க போகிறான் அவன் இப்படிப்பட்டவனாயிருப்பான் என்று சொல்லப்பட்டது என்று நாம் காணுகிறோம் அந்த பிள்ளையை கற்பந்தரித்த போது வழி நடக்கிற்கவான் எல்லா வாய்களும் சொல்லும் அவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பேரை நான் வாங்க வேண்டும் என்றால் கத்திரிக்க பயப்பட வேண்டும் அவர் வழியில நடக்கோது என்பது உண்மை அருமையான செயல்பட்டவர்கள் உங்களை அற்பமாக எண்ணினவர்கள் உங்களை தோஷித்தவர்கள் உங்களை பற்றி எண்ணினவர்கள் அவர்கள் உங்களை என்ன சொல்லுவார்கள் நீ பாக்கியம்மா என்று சொல்லுவார்கள் என்ன சொல்லிருப்பார்கள் சொல்லியிருப்பார்கள் பெரிய ஊழியர் செய்கிறார்கள் ஆசாரியா வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு குறைவு மாற்றி கொடுக்க அவர்கள் கடவுளுக்கு முடியவில்லை என்றுதான் சொல்லியிருப்பார்கள் சொல்லுவார்கள் இப்படி என்ன சொல்ல போகிறார்கள் பாக்கியவான் பாக்கியவதி ஹலே லோய்யா அவர்கள் தேவன் அவர் பெரியவர் அவர்தான் கடவுள் என்று சொல்லும் காலம் வந்தது வந்திருக்கிறது நமக்கு வரப்போகிறது அறுபடியாலே தேவ பயத்தை நாம் விட்டு விட கூடாது வழியை விட்டு நான் போதும் எந்த சூழ்நிலையிலேயும் வழியை விட்டு விட்டு விட்டு மிரண்டு விட கூடாது அருமையான தேவைய பிள்ளைகளை தேவையான வழி நடக்க நெருங்க நெருங்க நெருங்க நெருங்க தான் அந்த காலத்தில் கால்நடை ஆளுடன் தான் விருந்து விடுகளுக்கு போகிறது இல்லைன்னா மாட்டு வேண்டிய உண்டு இதை போட்டு தான் அழைத்து கொண்டு கட்டி கட்டி வைத்து கொண்டு அதாவது காட்டொழியே போகிறது உண்டு கால்நடையாக பெரும்பதி நாட்கள் கால்நடையாகவே என் நடத்தி கூட்டிகிட்டு போயிருக்கிறார்கள் இப்போ பஸ் வசதி ஒன்றும் கிடையாது அப்படி இப்படி நிலையில் சொல்வார்கள் ஒரு வெளிச்சம் தெரியுது இல்லவா அந்த ஊருன்னு சொல்லுவார் அந்த ஊர் கிடந்த உடனே அடுத்த ஊரை காட்டுவார்கள் அந்த அந்த பக்கத்தில் வந்துட்டு இருந்தால் ஒரு வெளிச்சம் தெரியுது சொல்லி சொல்லி சொல்லி அழைத்து செல்வார் கண்டித்தான ஒரு பக்கம் கால் உளைச்சல் கால் நடக்க முடியாது விலைகள் ஒரு பக்கம் பசி ஒரு பக்கம் இப்படியெல்லாம் இருக்கும் அவர்கள் சொல்லி சொல்லி நம்மளை அழைத்து சென்று அங்கே கொண்டு போய் நமக்கு உறவினர்களிடமே முத்தகம் கட்டிப்பிடித்து முத்தகம் செய்கிறதும் நம்ம தூக்கி எடுக்கிறதும் நமக்கு உடனே ஆகாரம் கொடுக்கிறதும் எல்லா அங்கே போக உடனே இருக்கும் அப்படியே அது அருமையான தேர்வு பிள்ளைகளை இந்த வராந்திர வாழ்க்கை இந்த நெருக்கமான வாழ்க்கை இந்த வழி நமக்கு சோர்வை உண்டாக்கும் நம்ம அடிக்கடி கலக்கத்தை உண்டாக்கும் பின்னடை பின்னிட்டு பார்க்க வைக்கும் விடாதே இடம் நெருங்கிட்டு காலங்கள் நெருங்கிட்டு நாம் இதுவரைக்கும் செய்த பிரயாசத்துக்குரிய பலனை நாம் என்ன செய்வோம் அடைய போகிறோம் விவசாயம் பண்ணி நெல்லு பொதியும் கதிரமா இருக்கிற வரைக்கும் பார்த்துவிட்டு ஒன்றே காணவில்லையே பசியா இருக்கிற கஷ்டமா இருக்கிறது என்று தண்ணி அடைக்காமல் பாதுகாக்காமல் போட்டுவிட்டார் அடைந்த பிரயாசம் வீணாய் போய்விடும் அதே நான் பாதுகாத்து கஷ்டத்தின் மத்தியிலே நம்முடைய பசியின் மத்தியிலே நெருக்கத்தின் மத்தியிலேயோ அதை நாம் பராமரித்தது விவசாயத்தை சரியாக நான் செய்வோம் என்றால் மூட்ட கணக்கில் நெல் அடித்து கொண்டு வருவோம் லட்சக்கணக்கில் வாழை வாழை வாழை வளர்த்து கொலை வெட்டி பணத்தை கொண்டு வருவோம் என்ன பாக்கிவான் பெரிய வசதி ஆயிட்டான் என்று சொல்வாரு அதே மாதிரி ஆவிக்குறி ஜீவத்திலே நாம் இந்த வழியில நடந்து கொண்டே இருக்கின்றோம் பல கஷ்டங்கள் சோர்வுகள் நெருக்கடிகள் நம்ம வந்து சந்திக்கும் நேரத்தில் அடைய போகிற ஆனந்த வாக்கியத்தை எழுநி நம்ம அடுத்து பெற்றுக்கொள்ள போகிற மேன்மையை எழுநி ஜனங்கள் மத்தியில் நமக்கு உண்டாகிற உயர்வை எழுதி நாம் இந்த வழியை விட்டுவிடாமல் நடக்க வேண்டும் என்னை சொல்லுகிறது ஆயிரத்தி எட்டு சகித்து கொள்ளுங்கள் இது ஒரு இடுக்கமான வழி இந்த வழியில செல்லும் போது இவர்களான வேதனைக்குரிய சம்பவங்கள் வரும் நான் விடுவதில் பெறக்கூடிய நேரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது அலையில சொன்னார் பாருங்க மூன்று வருடம் தேசத்தில் மழை இல்லை மழை இல்லாமல் கொடிய பஞ்சம் மிருகங்களுக்கு கூட குடிக்க தண்ணீர் இல்லை திடீர் என்று கத்துணி வார்த்தையோடு தோன்றினார் தோன்றி சொன்னார் பெருமழை நிகழ்ச்சியில் எனக்கு கேட்கிறது மழையும் மேகமும் இல்லை ஒரே வயல் அடிக்கிறது வெள்ளவயில் அடித்துக் கொண்டிருக்கின்றது அவர் என்ன சொல்லுகிறார் இறச்சியல் கேட்கிறது மழை பெய்ய போகுது என்று சொல்லி வேலைக்கானதில் சொல்லுகிறார் போய் வானத்தை பாருன் தொடரை பார்த்தான் ரெண்டு தொடர் பார்த்தான் ஆறு தடவை பார்த்தார் ஏழாவது தடவை உள்ளங்க அளவுக்கு ஒரு மேகம் வருகிறது என்று சொன்னார் ராஜாவை சீக்கிரம் வீட்டுக்கு போக சொல்லு மழை வரப்போம் பெரிய மழை பெய்தது அருமையானவர்கள நம்முடைய விடுதலை நம்முடைய ஆசீர்வாதத்தின் நெருக்கத்தில் வந்து கொண்டிருக்கின்றது இந்த நேரத்திலே நம்மை சோர்முடையை செய்வதற்கு சாத்தான திட்டமிடுவான் இடம் கொடுத்து விட கூடாது பயந்தோர் வழி நடக்கிறவன அவன் பாய்க்கியவான் இது எல்லா ஜனங்களும் என்னை பாக்கியவது என்னை வேறுவழியாக ஊழியத்தை கிடைக்கவில்லை காரியம் நடக்கவில்லை என்று சொல்வார்கள் சொல்லியிருப்பார்கள் என்மேல் என்னை பாக்கியது என்கிறார்கள் நெருக்கமான வழி இந்த வழியில் நான் வந்து கொண்டிருக்கிறோம் அந்த வழியில் நடக்கிறவர்கள் தான் பாய்க்கவான்களாவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடினால ஆண்டவரை நான் சோதரிகிறேன் ஹலே லோயா ஹலே அந்த ஆசிர்வாதம் வேதனை இல்லாத ஒரு ஆசிர்வாதம் என்று நீதிமொழிகளில் ஐயோ நாம் இப்படி பார்க்கின்றோம் நீதிமொழிகள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது நாம் ஒருவர் வாசிக்கிறார் கர்த்தரின் ஆசீர்வாதமே கத்தரின் ஆசீர்வாதமே கூட்டோடு ஐஸ்வரித்து தரும் அதனோடு வேதனையை கூட்டார் என்று வேதம் சொல்றது என்ன ஆசிர்வாதம் என்ன ஆசிர்வாதம் வீடு நிறைய தானிய தவசங்களை கொண்டு குவிக்கிறதா அல்லது பேங்க்ல பேலன்ஸ் வைக்கிறதா என்ன ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிற மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அதற்கு நிகரான ஆசீர்வாதம் அதற்கு நிகரான ஐஸ்வர்யம் ஒன்றுமே இல்லை ஆசீர்வாதம் அதுதான் வேண்டும் விடுநிறைய வைத்துக் கொண்டு வாழ்க்கையில நிம் இல்லாமல் இருந்தால் அவனுக்கு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லை அடிக்கடி இந்த சம்பவத்தை மறக்காமல் நான் சொல்லுவேன் இப்படி நான் சொல்லுகிறேன் அந்த காரியத்தை பாருங்க ஒரு லேபர்கள் செய்கிற லேபர்ஸ்கள் வேலை செய்துவிட்டு ஒரு பணக்காரன் வீட்டு காம்பவுண்டுக்குள்ளே போய் தண்ணி குடித்து விட்டு சாப்பிட்டுட்டு வருவாங்க எல்லாம் கூடும் அது எதுவும் வைட்டு சாப்பிட்டு வருவாங்க இந்த அந்த வீட்டுக்காரரு பெரிய பங்களா கதவுலாம் திறந்து போட்டு ஈச்சேரில் அப்படியே படுத்து கிடப்பார் இவர்கள் போகும்போது பார்க்குறாரு வரும்போதும் பார்க்குறாரு ஒரு நாள் வருவோன்னு சொன்னால் என்னப்பா கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறாரு நாம் இந்த ரோட்டில் வெயிலில் பகல் போகிறாங்க கிடந்து வேலை நல்லா சாப்பிட நல்லா சாப்பாடு இல்லை வீட்டில் போய் படைப்பதற்கு பாய் கூட இல்லை மனிதர் எப்பொழுதுமே இப்படி சுகமாக படுத்திருக்கிறானே இவ்வளோ பெரிய மங்களாவில் இருக்கிறாரு என்று சொல்லி அது அவருடைய காதில் கேட்டு அவருடைய காதலை கேட்டுக்கொண்டது மறுநாள் வரும்போது இவர் சாப்பிட டூட்டி எப்போ வருவாருங்க என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார் சாப்பிட்ட பிறகு கூப்பிட்டார் எல்லோரும் வாருங்க ஒன்று யோசிக்க வேண்டாம் வாருங்க உள்ளே போனார் அவர் உள்ளே இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் அவர்களுக்கு காண்பித்தார் உள்ளே இருக்கிற எல்லா ஐஸ்வர்யத்தையும் பாருங்கள் நானும் இவைகளெல்லாம் பார்த்து இயங்கி கொண்டிருக்கிறேன் எனக்கு இதில் ஒன்றும் சாப்பிட முடியாது சாப்பிட இயலாது சாப்பிடக்கூடாது இரவில் எனக்கு தூங்க முடியாது ஆகும் இப்படி தான் நான் எனக்கு பஞ்சமத்தை உண்டு எல்லாம் உண்டு எல்லா சௌகரியமும் உண்டு அந்த மத்தியில் படுக்க முடியாது நான் சேரிலே தான் ராவம் போதும் இப்படியே தான் இருக்கிறேன் என்று உங்களுக்கோ அப்படி நீங்கள் கூலி வேலை செய்தாலும் கூளை குடித்தாலும் நீங்கள் இந்த ரோட்டில் வெட்டுக்கிற மம்பட்டி கலைக்குள்ள வைத்து படுத்து விட்டீங்களா அப்படி எனக்கு தெரிய சொர்க்கத்துக்கு போன மாதிரி ஆயிருவீங்க உங்களுக்கு இருக்கிற பாக்கி எனக்கு இல்லையே என்று சொன்னார் என்னை பணக்காரன் என்று சொல்லுகிறீர்களா நான் பணக்காரன் அல்ல பணம் எனக்கு வீட்டில தான் இருக்குது எனக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது என்று அவர் சொன்னார் அருமையான தேவருடைய பிள்ளைகளே ஐஸ்வர்யம் என்றால் ஐஸ்வர்யம் என்றால் நமக்குள் இருக்கிறது நிறைந்த மகிழ்ச்சி இருக்கிறது பாருங்க அதுதான் ஐஸ்வர்யம் சிலருடைய முகத்தை பார்த்த உடனே ஐஸ்வர்யமா இருக்கிறது என்று சொல்லோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறான் பாருங்க அதுதான் சந்தோஷம் அதுதான் அவருக்கு ஐஸ்வர்யம் வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் ராத்திரி நாங்க இருந்து வீட்டுக்கு போனேன் அப்படித்தான் எனக்கு கொஞ்சம் பாடியில கொஞ்சம் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது படுத்து தூங்க முடியாது அவ்வளவு என்ன மகளிர் மகளிர் மகளிர் அப்படி என்ன சின்ன பிள்ளைகளை சிரிப்பு காட்டுற மாதிரி எல்லாம் தேவை பண்ணியா பிரச்சனைகள் உலகத்தில் இருக்கிற சொன்ன மாதிரி இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் நோவு உண்டு என்று எழுதியிருக்கிறார் சரீர மனிதனுக்கு நோவு உண்டு இல்லை என்று சொல்லக்கூடாது அவைகளிமத்தில் அப்போத பவனுக்கு சொன்னது போல உன்னுடைய பலகினத்தில் என்னுடைய பலன் விளங்கும் நீக்குகிறேன் என்று சொல்லாமல் இது ஒரு காரணத்தோடு வைத்திருக்கிறேன் இது உனக்கு அவசியமாக இருக்கின்றது என்று சொல்லி அதில் நான் என்னுடைய பலன் எப்போ உனக்கு தேவையோ அப்பொழுது பலன் பூரணமாய் விளங்கும் பூர்ணமாக விளங்கும் என்று ஆண்டவர் சொன்னார் அதனுடைய ரகசியத்தை அவர் தெரிந்து கொண்டார் அவர் எழுதின ரெண்டு நிறுவத்தில் அவர் எழுதுகிறார் என்னுடைய பிற இனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன் என்னுடைய பிறகு இனத்தை குறித்து சந்தோஷப்படுகிறேன் காரணம் எனக்கு காண்பிக்கப்பட்ட தேவ வரமாகிய கருமை அதாவது தெய்வீக தரிசனம் தேவ வெளிப்படுத்தல் எனக்கு தேவன் அறிவு ஞானம் இவைகளை குறித்து பாராட்டி விழுந்து போகாமல் இருக்கு என்னுடைய முள்ளாக வைத்திருக்கிறார் வெளியே போய் அற்புதங்களை செய்கிறார் அடையாளங்களை செய்கிறார் காரியங்களை செய்கின்றார் வீட்டில் வந்தவுடன் அவர் யாரோ சிக்காடி எட்டி பார்த்தார் என்றால் அநேக வேல ஆராய்ச்சிகள் சொல்கிறார்கள் கண்ணில் ஒரு கண்ணில் சீல் ஒடிந்து கொண்டிருந்தது என்று சொல்கிறார்கள் மற்றவர்கள் ஆரோசிக்கூடிய அளவுக்கு அது இருந்ததாத்துடனே ரோய்கள் சோகமாகிறார்கள் போக முடியாத குருமாலை கொடுத்து விடுகிறார் போட்ட உடனே சோகமாகி விடுகின்றது அவருடைய நிலைமையோ அப்படி அலேலோயா ஆமையா அருமையான தேடி ஐஸ்வர்யம் என்றது என்ன பாக்கியம் என்றால் என் பாக்கியம் என்றால் பெதாரி பெரிய இருக்கிற இல்ல இல்ல உள்ள தெய்வீக மகிழ்ச்சி அவனுடைய உள்ளத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிற அந்த தெய்வீக ஆசீர்வாதம் அதுதான் ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது அதே நாம் இதை இடுக்குமான வாசலாக சென்று பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்த பயப்படுகிற பய நமக்கு வேண்டும் வழியை விட்டு விலகாம வழி விட்டு விலக செய்வதற்கு தான் கர்த்த சத்திரி அவசப்படுகிறார் அப்படி நாள் தேவெண்டு பிள்ளைகளை கற்ற வழியில் அவன் நடப்போம் ஒன்றியவான் முதலிகாரம் நான்கு அவசரத்தோடு அவசியலாம் ஒன்றியவான் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம் உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறதா ஐஸ்வர்யம் ஸ்ரியம் என்று நான் சொன்னா அதாவது என்ன செய்ய வேண்டுமா வழியை விட்டு விலகாமல் தேவனுடைய மனிதனை பின்பற்றி அப்போ எங்களை பின்பற்றுங்கள் உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்களுக்கு நாங்கள் எழுதுகின்றோம் என்று அப்போ சிலர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அதை விட்டு விலகி வழியை விட்டு விலகி வழியிலே நடவுங்கள் ஓத்தரவு ஓத்தரவு காலத்தில் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே இருந்து கூப்பிட்டு சொல்லும் சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கும் போதகரு ஒருபோது உங்களுக்கு மறைந்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லி இருக்கிறது அதன் அப்படினால போதகர்களை பின்பற்ற வழிகாட்டிகளை நாம் செல்ல வேண்டும் அதிலே குறிப்போக கூடாது அதாவது நீங்கள் எங்களை பின்பற்று உங்களுடைய சந்தோஷம் நிறைவாக இருக்க உங்களுக்கு எழுதுகிறேன் நீங்களும் எங்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் அது அப்படினாலும் பிள்ளைகளே கற்றுடைய வழியில் நடந்து இந்த மேலான ஐஸ்வர்யத்தை மேலான ஆசீர்வாதத்தை நான் பெற்று கொள்ள தேவனாக்கியத்தை நமக்கு உதவி செய்வாராக ஹலே அவர்கள் வாக்கியவான்கள் யாக்கோ முதலாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வாக்கியத்திலே அப்போ தன்னுடைய நிறுவத்தில் எழுதும் அவர் இவனமாக எழுதுகின்றான் எல்லா ஜனங்களும் என்ன பாக்கியவது என்பார்கள் என்று அங்கே எலிசபெத் சொன்னால் என்று நாம் காணுகின்றான் கத்திர வழியில் நடக்கிறவன் அதாவது பாக்கியவான் ஆக இருப்பான் என்று வேதம் சொல்லுகின்றது அந்த பாக்கியவான் கூட வரிசை நிலைமை கொண்டு வருவதற்கு தான் இந்த வழியில நடக்கிற உபத்தரவுகள் பாடுகள் நெருக்கங்கள் இவைகளை அவைகளை பற்றி நாம் முன்னேற வேண்டும் என்று விரும்புகிறார் அவன் உத்தமன் என்று விளங்கினு கர்த்தர் தம்மிடத்தில் அன்புகிறவர்களுக்கு வாக்கு பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான் பெறுவான் சோதனையை சகிக்கிற மனிதன் அவன் தான் பாக்கியவான் அந்த இடுக்கமான வழியில் செல்லும் போது சோதனை சுயாதீனம் கிடையாது கைவீசு நடக்க முடியாது அங்கே அக்கம் பக்கம் பறக்கமாக்க முடியாது அதாவது நேரில் போய்கொண்டிருக்கிற ஒரு வழி அது கர்த்தர் நமக்கு காண்பித்த வழி என்று நாம் காணுகின்றோம் அந்த வழியிலே அது நெருக்கங்கள் உண்டு அந்த சோதனை யார் சகிக்கிறார்களோ அவர்கள் பாக்கிவார்கள் என்று அழைக்கப்படுவார்கள் அவர்கள் இருபத்தைந்து வருடங்களாக அந்த சோதனையை சகித்தார் எலிசபத்தும் சரியாவுக்கு எத்தனை வருஷம் என்று தெரியவில்லை அவர்கள் அந்த காலம் வரைக்கும் என்று எழுதியிருக்கிறது அதுவரைக்கும் அது சகித்தார்கள் சகித்து அந்த பாக்கியவான்களுடைய வரிசையில் பெயர் பெற்றார்கள் அவர்கள் பாக்கியவான்கள் பாக்கியவது இயேசு கிறிஸ்துக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய பர்சத்தவானை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று நாம் காணுகின்றோம் தேவனுக்கு மெய்மை அனுப்பினால் கற்றிட பிள்ளைகளே நம்மையும் கற்ப ஆசீர்வதிக்கும் முடியாக ஜனங்கள் மத்திய நம்மை பாக்கிவான்கள் பாக்கிவதிகள் என்று சொல்லும் நமக்கு பெற்று தர முடியாத கத்தர் விரும்பி இருக்கிறார் சோதனையில திடமாயிருப்பீர்களாக திடமாயிருந்து கத்தரை பற்றி கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களுக்கு மேலான காரியங்களை செய்ய காத்திருக்கின்றார் என்று கத்திரை வேதம் சொல்லுகிறபடினாலே ஆண்டவரை நான் சோதரிக்கிறேன் தேவன் அருடைய சொல்லி முடியாத ஈவுக்காக ஆண்டவருக்கு நான் சோதனை செலுத்துகிறேன் பிள்ளைகள் கற்றுடைய கத்தருக்கு பயந்து வழியிலேயே நடந்து பாக்கியவான்கள் பாக்கிவதீர்கள் என்கிற இந்த மேலான ஆசிர்வாதையும் இந்த இடத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கத்தர் உங்களுக்கு அனுக்கரகம் செய்வாராக இப்ப சோதனை வரும்போது பின்னடைந்து போகிறவர்கள் இந்த நிலையை அடைய மாட்டார்கள் என்று கட்டுரை வேகம் சொல்கிற கூடிய நாளே ஆண்டு வரை நான் சோதனைகிறேன் அருமையான தேவ ஜனங்களே இந்த வார்த்தையை நீங்கள் மனதில் கொண்டு யார் யாருக்கு இந்த வார்த்தைகள் தரப்பட்டிருக்கிறதோ அவர்கள் இதை மனதிலே பேணி பாதுகாத்து கொண்டு மனதில் பேணிக்கொண்டு ஒரு வாரம் நான் ஒரு வாரம் கட்டுரை எனக்கு ஒரு செய்தி வந்தது இந்த வ இந்த வாரம் உள்ள செய்தி எனக்காகவே இருந்தது என்று சொன்னார் அதில் பலருக்கு இருக்கலாம் தேவபயம் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ அவளதை மாற்றிக்கொண்டு தேவபயத்தோடு நீங்கள் நடப்பீர்களாக உங்களுடைய வீட்டிலேயும் உடைய பிள்ளைகள் மத்தியிலையும் அப்படி நீங்கள் நடந்து கொள்வீர்களாக நீதிமொழிகளை பற்றி வரும் அதிகாரத்தில் அங்கே ஒரு குணசாலியான சிறியை பற்றி சொல்லியிருக்கின்றது அதாவது கணவன் அநேக ஸ்திரிகளை உண்டு பாக்கி குணசாலியான சிறிகள் அவர்கள் எல்லாரையும் பார்க்கலை நீ மிகவும் குணசாலியான சரி என்று சொல்லுகின்றார் பிள்ளைகள் எழும்பி அவர்களை பாக்கியவது என்று வாழ்த்துகிறார்கள் என்று எழுதியிருக்கிறது உங்களுடைய வீடுகளில் அப்படி நடக்கிறீர்களா நடப்பீர்களா நடந்து நீங்கள் கட்டுரை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக மாறுவீர்களாக சாராள்தன்னுடைய கணவனே ஆண்டவனே என்று சொல்லி கீழ்ப்படைந்திருந்தார் சாரால் தான் நம்ம எல்லாருக்கும் தாயாக விசுவாச தாயாக இருக்கிறார்கள் என்று நாம் காணுகிறோம் இந்த அடிச்சோடுகளை நாம் பின்பற்றுவோமாக பின்பற்றி மேலாண் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கத்தனம் அனைவருக்கும் உதவி செய்வாராக அதே இலையா கிறிஸ்துவனால் நெருங்கி கொண்டு இருக்கிறது நெருக்கமாக இருக்கிறது எப்பொழுதும் கர்த்துடைய காலங்கள் வரலாம் அது எப்படினாலும் தேவைய பிள்ளைகள் கவனமாக இருந்து அனைதிலும் தன்னுடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள கர்த்த நமக்கு உதவி செய்வாராக எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் அஸ்வசியாக உண்டாக்கிட்டோம் உடனே அது சரி பண்ணுங்கள் கண்ணுக்குள்ளே திரும்ப போட்டுக்கொண்டே இருந்தால் கசை கசை கசைக்கி கண்ணுக்கு கேடு உண்டாகிவிடும் அதே போல இறுதியத்தில் உண்டாகிற அப்படிப்பட்ட காரியம் உடனே நம்மை விட்டு அது மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் நாம் வாழுகின்றபடினால் சில நேரம் அறியாமையில் நம்மளுடைய வாழ்க்கையில் கட்டிடங்கள் ஏற்பட்டு விடலாம் ஆனால் அது உடனே அகற்றி வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறபடினாலே அப்படி செய்வீர்களாக